அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இறைவன் இந்த உலகத்திற்கு ஆதியாக தொடக்கமாக இருக்கிறார் ஆதி என்றால் முதல் என்று பொருள் தொடக்கம் என்று பொருள் பகவான் என்ற சொல்லைத்தான் இந்த இடத்திலே திருவள்ளுவர் பகவன் என்று சொல்லியிருக்கிறார் பகவான் என்ற சொல் பகவானை குறிக்கிறது பகத்தை உடையவன் பகவான் ஆறு குணங்கள் நிரம்ப பெற்றவரைத்தான் பகவான் என்று சொல்லுகிறோம் பகவான் என்றால் முழுமையானவர் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் முழுமையானவர் தன்னையும் உலகையும் ஆளும் தன்மை உடையவர் கடவுள் பகம் என்ற சொல்லுக்கு ஆறு குணங்கள் என்று பொருள் அனைத்தையும் ஆளும் தன்மை அனைத்தையும் படைக்கும் சக்தி தோற்றுவிக்கும் ஆற்றல் எல்லையற்ற முழுமையான புகழ் முழுமையான செல்வம் தெளிந்த முழுமையான அறிவு அனைத்திலும் பற்றற்ற தன்மை இவைகளை உடையவரைத்தான் ஆறு குணங்கள் உடைய பகவான் என்று சொல்லுகிறோம் தனவானை போல குணவானைப் போல பகவான் பகத்தை உடையவன் பகவான் தன்னையும் உலகையும் ஆளும் தன்மை உடையவராக கடவுள் விளங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நிரந்தர தலைவர் இறைவன் இறைவன் முழுமையான புகழ் படைத்தவர் அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் ஒருவரும் இல்லை எல்லா புகழையும் இறைவனுக்கே நாம் சமர்ப்பணம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவன் முழுமையான ஆற்றலை உடையவர் பிச்சைகேட்டு பிழைப்போரையும் கிரீடபதி ஆக்குவீர் கற்பாந்த வெள்ளம் ஒரு கேணியிடையை குறுக வைப்பீர் என்று தாய்மான்வருடைய பாடல்களிலே சில வரிகளை பார்க்கிறோம் இயற்கையை இயக்கும் பேராற்றலுக்குத்தான் இறைவன் என்று பெயர் இயற்கைக்கு பின்னால் உள்ள உணர்வு தத்துவம் அல்லது அறிவு தத்துவம் இறைவன் இறைவன் முழுமையான செல்வம் படைத்தவர் பூமியில் இருக்கின்ற அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி இறைவன் ஒருவனே உயிர்களாகிய நாம் மனித உடலை உடையவர்களாக பிறக்கிறோம் சில காலம் இந்த மனித உடலிலே வாழ்கிறோம் பிறகு இந்த மனித உடலை விட்டு நாம் பிரிந்து விடுகிறோம் அதாவது இறந்து விடுகிறோம் உடல் இறந்து விடுவதைத்தான் நாம் இறந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறோம் உண்மையில் உடல்தான் இறக்கிறது உடலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் ஒருபொழுதும் இறப்பதில்லை என்கின்ற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது உலகிலுள்ள செல்வங்களையெல்லாம் படைத்தவர் இறைவன் இறைவன் வாலறிவன் அடுத்த குரல் பாலை வரப்போகிறது முழுமையான அறிவுடையவர் இறைவன் தாம் படைத்த உலகில் சற்றும் பற்றில்லாதவர் முழுமையான ஆளுமை முழுமையான ஆற்றல் முழுமையான செல்வம் முழுமையான புகழ் முழுமையான அறிவு முழுமையான பற்ற தன்மை ஆகிய ஆறு தன்மைகளை உடையவர் பகவான் உலகத்தின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் உயிர்களின் புண்ணியங்களையும் பாவங்களையும் அறியாமையையும் அறிவையும் முழுமையாக அறிந்திருப்பவரே பகவான் என்று பகவான் என்ற சொல்லுக்கு மற்றொரு இலக்கணம் வடமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குரலிலே கூறப்பட்டிருக்கிற முக்கியமான கருத்து இறைவன் இவ்வுலகின் பொருட்காரணம் ஆவார் அதாவது கச்சா பொருள் முதற் காரணம் அல்லது மெட்டீரியல் காஸ் என்று சொல்லுவோமே அந்த காரணம் ஆவார் இறைவனே இவ்வுலகமாக ஆகியிருக்கிறார் என்பதுதான் கருத்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்ற மாணிக்க வாசகருடைய பாடலை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் மேலும் கருத்துக்களை அடுத்த தொடரிலே பார்ப்போம்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 11196 டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்